प्रपन्न कृष्णाय ிாத்தய தோற்றைக்காணையா கிருஷ்ணாஹே நம நுதம் ஜனையேத் அஞ்சினோ भगवान श्री कृष्णर मेलुम லோகசங்கிரக விஷயமாக உபதேசங்களை பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார் அக்ஞானினாம் கர்மசங்கினாம் அஜானாம் கர்மசங்கினாம் அதாவது ஆத்மஜானம் இல்லாதவர்கள் உலக விஷயத்தில் ரொம்ப ஆசை உள்ளவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும் உலக சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசை நிறைய இருக்குது நிறைய பேருக்கு அவர்கள்ட்ட போய் ஆத்மா அக்கர்த்தா ஆத்மாவுக்கு ஒரு கரிமாவும் கிடையாது அது பலனை அனுபவிக்கிறதும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார் தகுதி இல்லாதவர்கள்ட்ட போய் அவங்களுக்கு புரியாத விஷயத்தை சொல்லி குழப்பக்கூடாது அவர்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டு அவங்களுக்கு எப்போ புரியறதோ புரியட்டும் ஆனால் அவங்கள குழப்பம் நம்ம செயல் புரியலேன்னு சொன்னால் அவங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டுடும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் ஆக கர்மசங்கினாம் அக்ஞானாம் புத்திபேதம் ந ஜனையேத் அவர்களிடத்தில் போய் எல்லாம் ஒன்று தான் அத்வைத்தம்ங்கிற அத்வைத ஞானத்தை உபதேசம் பண்ணக்கூடாது அவர்களுக்கு ஒன்று வேணால் சொல்லி கொடுக்கலாம் இந்த பாருப்பா உடம்பு வேற மனசு வேற மனசையும் உடம்பையும் பார்க்குற ஆத்ம தத்துவங்கிறது வேறே அது ஜீவாத்மான்னு பேர் இந்த உடம்பு வழியாக அது உலகத்தில் சுகத்தை அனுபவிக்கணுன்னு ஆசைப்படுறது பரவாயில்லை ஆனால் எல்லாமே அற செய்யணும் நீ அரை வழியில் பொருள் இன்பம் தூய்க்கணும் அதாவது தர்மமான வழியில் பணம் சம்பாதிச்சு தர்மமான வழியில் நீ சுகம் அனுபவிக்கணும் அப்படின்னு அவர்களுக்கு சொல்லி தர்ற மாதிரி நம்ம தர்மத்தை கடைப்பிடிச்சு காமிக்கணும் நான் அதர்மும் பண்ண மாட்டேன் தர்மமும் பண்ண மாட்டேன்னு சொல்லி தனியாக போகிறது காட்டுக்குள்ளே போகிறது வேறு சமாச்சாரம் ஆனால் சொசைட்டிக்குள்ளே இருந்துட்டே நாம் வந்து தர்மம் பண்ணலேன்னு சொன்னால் ஜனங்கள் என்ன நினைப்பார்கள் இது மாதிரி நம்மளும் இருந்துட்டு போகலாமே சோம்பேரியாக நினச்சிடுவாங்க நமக்கிட்ட இருக்கக்கூடிய மனப்பக்குவமோ ஞானமோ அவர்களுக்கு தெரியாது ஆகையினால சமூகத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிற நீயும் நானும் ஜனங்களுடைய புத்தியை குழப்பற மாதிரி நடந்துக்கப்படாதுங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் நான் புத்தி பேதம் ஜன ஏத் அஜானாம் கர்மசங்கினாம் அப்போ அதுக்காக என்ன பண்ணுறதுனா வித்வான் அறிவாளியானவன் ஞானியானவன் அது அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் பக்குவம் ஞானம் இருக்கும் அவனுக்கு என்ன பண்ணணும்னா யுக்தா அந்த செயலில் அவன் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சமாச்சரன்னு வித்வான் யுக்த சமாச்சரன்னு சர்வ கர்மாணி ஜோஷ ஏத் ஜனங்களையெல்லாம் இந்த காரியத்தை பண்ணுங்க அந்த காரியத்தை பண்ணுங்க புண்ணியமான காரியம் நிறைய பண்ணுவோம் நாட்டுக்கு நல்லது செய்வோம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சோம்பேறித்தனத்தோடு இருக்கக்கூடாது நல்ல காரியத்தை எல்லாம் செய்வோம் அது நமக்கு சுயநலத்துக்காக செய்ய வேண்டாம் செய்வோம் கடவுள் நமக்கும் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் அனுகிரகம் செய்வார் அப்படின்னு சொல்லி அவர்களெல்லாம் சரியான வழியில் செல்லணும் சர்வ கர்மாணி ஜோஷ ஏத்துங்கிறார் நல்ல புண்ணிய கரியங்களெல்லாம் அவங்கள ஈடுபடுத்தணும் ஆகையினால புண்ணியமாவது பாவமாவது சொர்க்கமாவது நரகமாவது அப்படின்னா தத்துவம் பேசுறது வேற நாஸ்திகனும் சொல்கிறான் புண்ணியம் கிடையாது பாபம் கிடையாது சொர்க்கம் கிடையாது நரகம் கிடையாது அப்படின்னு நாஸ்திகர்களும் சொல்கிறார்கள் ஆஸ்திகர்கள்லையும் தத்துவம் தெரிந்தவர்கள் உள்ளவருக்கு மேலே போயாச்சுன்னா புண்ணியமாவது பாபமாவது சொர்க்கமாவது நரகமாவது எல்லாமே ஒரு மாயத் தோற்றம் அப்படின்னு சொல்கிறது தத்துவம் ஆனால் சாதாரண ஜனங்கள் பக்குவம் இல்லாத ஜனங்களுக்கு அப்படிலாம் சொல்லி அவர்களுக்கு குழப்பிடக்கூடாது அவர்களை மனசை பக்குவப்படுத்தி உண்மையை சொல்லணும் நாஸ்திகனாகவும் இருக்கக்கூடாது ஆஸ்திகனாக இருந்து தர்மத்தை பண்ணணும் அதே சமயம் தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு பக்குவம் வரணும் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்கிற கருத்து படும்படி இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணியிருக்காரு ரொம்ப முக்கியம் பக்குவம் இல்லாதவர்கள்ட்ட போய் ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று தர்மத்தை கிடந்தது ஆத்மா கர்த்தா கிடையாது போக்தா கிடையாது ஆத்மா கர்த்தா போக்தான்னு ரெண்டாவது அத்தியாயத்தில் படித்தோமே அந்த தத்துவ விஷயத்தெல்லாம் ரொம்ப சொன்னால் அவனுக்கு புரியாது புரியலேன்னா அவனுக்கு ஞானமும் வராது கர்மத்தையும் விட்டுட்டான்னு சொன்னால் வாழ்க்கை வீணாக போய்டு ஆகையனால பெரியவர்களுக்கு இந்த ஒரு பொறுப்பு இருக்குது கவனமாக சொல்லவும் வேணும் அதே சமயம் அவர்களை பக்குவப்படுத்தி உண்மையை சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகிட்ட போய் சொன்னால் சிலதெல்லாம் புரியாது குழந்தைக்கு உயர்ந்த விஷயங்கள்லாம் அது மாதிரி மனசு அளவில் குழந்தைகள் போல நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களை பக்குவப்படுத்துறதுக்காகவே இந்த ஸ்லோகத்தை பகவான் உபதேசம் பண்ணியிருக்கிறார் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நல்லா மனசில் வாங்கிப்போம் அடுத்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம் ந புத்தி பேதம் ஜன ஏத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த எல்லோருக்கும் பரிபூர்ணமான வாழ்த்துக்கள் ஹறிவோம்